நமஸ்காரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஈசாவாசிய உபநிஷத்துல அவதாரிக்கா பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம் அவதாரிக்கா பாஷ்யம்னா சொல்லியிருக்கேன் முன்னுரை பாஷ்யம் இந்த அவதாரிக்கா பாஷ்யம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு கிரந்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எழுதுறதுக்கு முன்னாடியும் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்றதுக்கு நிச்சயம் பண்றதுக்கான பாஷ்யம் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அவதாரிக்கா பாஷியம் பண்ணியிருக்காரோ பத்து உபனிஷதங்களுக்கு பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் பண்ணும் போதே அவதாரிக்கா பாஷம் பண்ணுவார் அதே மாதிரி பிரம்மசூத்திரத்துக்கு பகவத்கீதைக்கு எல்லாத்துக்கும் பண்ணியிருக்காரு வெறும் அவதாரிக்கா பாஷியம் மட்டும் ஒருத்தருக்கு வந்து ஸ்டெடி ஆயிடுச்சுன்னா போதும் பத்து உபனிஷத்துல இருக்கிறத மட்டும் படித்தா போதும் உங்களுக்கு அத்வைத்தம் என்ன சொல்ல வருதுன்னு கிளியரா புரிஞ்சு என்ன என்ன அத்வைத்தம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு பாஷ்யமும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு டெப்த்தானது அவ்வளோ சாரமானது இந்த வேதாந்தத்தோட சாரத்தை வந்து என்ன பண்ணுவார் அவர் சொல்லிடுவார் அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாராவது வேதாந்தம் முதல்ல படிக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைனாகவே இருக்கும் வேதாந்தம் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா கூட இருக்கும் ஏன்னா பாஷ்யம் படிக்கிறதுன்றது நமக்கு பெரும் பெரும்பாலும் இல்லை எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு லெக்சர் பண்ணிட்டே போறாங்க ஒரு மந்திரங்கள் மந்திரங்களா எடுத்துக்கிட்டு ஆக்சுவலா என்னென்னா அது மாதிரி படித்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது மந்திர மந்திரமா அர்த்தம் பார்த்துட்டு மட்டும் போயிட்டோம் அப்படின்னா பத்தாது சங்கர பாஷியத்தை படிக்கணும் அப்போதான் நமக்கு என்னென்னா முன்ன பின்ன நம்மளோட சுச்சுவேஷன் நமக்கு நிறைய விஷயங்கள் பிராசங்கிக்கம் சொல்லுவோம் நம்ம நிறைய டவுட்லாம் இருக்கும் இதெல்லாம் கிளியர் பண்றது சங்கர பாஷ்யம் அதனால மந்திர மந்திரமா இருக்கிற வியாக்கியானம் நமக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது சங்கர பாஷ்யம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்ப சங்கரர் என்ன பண்றார் முதல் பேரகிராப் அவதாரிகா பாஷியத்துல முதல் பேராகிராப் போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஷாவாசியம் இத்தியாதையோ மந்திராக ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மனசுல இந்த ஈஷாவாசியம் முதலான மந்திரங்கள் இந்த உபனிஷதங்கள் உபனிஷத மந்திரங்கள் உபநிஷதங்கள்ல இருக்கிற பார்ட் எதுவுமே கருமங்களில் எங்கேயாவது ஹோமத்திலேயோ இல்ல ஒரு பூஜையிலையோ ஒரு அபிஷேகத்திலேயோ நீங்க இதை என்ன பண்ண முடியாது பயன்படுத்த முடியாது இது ஸ்டேட்மெண்ட் இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் நமக்கு கருமங்களில் உபனிஷத மந்திரங்கள் பயன்படுத்த முடியாது ஏன் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற தேஷாம் அகர்ம சேஷஸ்ய ஆத்மனோ யாத்தாத்மிய பிரகாசகத்வார் இந்த மந்திரங்கள் உபனிஷதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யதார்த்த சுரூப்பத்தை வாஸ்தவத்துல ஆத்மானா என்ன ஆத்மன என்னது திரும்ப திரும்ப மனசுல வச்சுக்கணும் ஆத்மனா என்ன பத்தினது நான் யாருன்ற விஷயத்த நான் யாருன்ற யதார்த்த சொரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷதங்கள் என்னப்படுது பிரகாசப்படுத்துது பிரகாசப்படுத்துனா என்ன அர்த்தம் தெளிவா நமக்கு புரியாம இருக்கிறத புரிய வைக்கிறது இந்த உபனிஷதங்கள் அடிச்சா என்ன பத்தி பேச போகுது என்ன பத்தின விஷயத்த உபனிஷதங்கள் பேசுது சரி இருந்துட்டு போட்டுமே என்னை பத்தி பேசுற விஷயத்தையே கர்மத்துல யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து சொல்ற நான் எப்படிப்பட்டவன் ஆத்மான்னு சொல்லக்கூடியது அசுத்தம் இந்த ஆத்மான்னு அப்படின்னாவே வெறும் உணர்வு மட்டும் எடுங்க நான் நம்மைப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தேகம் மனசு புத்தி இதெல்லாத்தையும் நான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டான அர்த்தம் எது அப்படின்னா இந்த தேகம் இல்லை நான்றது வெறும் உணர்வா இருக்கிறது வெறும் அறிவா இருக்கிறது கான்சிய மட்டும்தான் வெறும் அறிவு பியூர் கான்சியஸ் இது மட்டும்தான் அந்த அது எப்படிப்பட்டதா இருக்குமானது சுத்தத்துவ பாப்ப சம்பந்தம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த சுத்தமானதுன்றது வந்து தேகம் அசுத்தமாகலாம் மூணு வேலை குளிக்க வேண்டியிருக்கு ரெண்டு வேலை குளிக்க வேண்டியிருக்கு வெறும் ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா சோப்பர்லன்னா இந்த தேகம் அப்ப இந்த தேகம் வந்து அசுத்தம் ஆனா நான்ற ஆத்ம தத்துவம் சுத்தமானது அது மட்டும் இல்ல அபாப்ப வித்தம் அப்பாப்பித்தம்னா பாப்பங்களோடு சம்பந்தமே இல்லாதது பாப்பம் மட்டும் இல்ல புண்ணியத்தோடையும் அதுக்கு சம்பந்தம் இல்ல புண்ணியமாவது பாப்பம் ஆகுது எதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அது வெறும் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவா வெறும் பிரகாசமா இருக்கிறது அப்ப நான்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த சம் சம்பந்தமும் இல்லாதவன் மனசு மனசு பாப்பத்தோடு கூடியது அது சிந்தனை பண்ணுச்சுன்னா பாப்பத்தையும் சிந்தனை பண்ணும் புண்ணியத்தையும் சிந்தனை பண்ணும் புண்ணிய கர்மாவை பண்ணும் பாப்ப கர்மாவை பண்ணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான்றது வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பம் சம்பந்தம் இல்லாதது அதுக்கு அடுத்த லட்சம் சொல்றது ஏக்கத்துவம் இதுதான் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏக்கத்துவம்னா ஆத்மா வந்து ஒண்ணு நான் வந்து ஒரு ஆள் தான் அப்படின்னு எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா தேகங்கள்லயும் நான் ஒரே ஆள் தான் இதுதான் ப்ராப்ளம் நமக்கு நான் எப்படிங்க எல்லா தேகங்கள்லயும் நான் இருக்கேன் சந்தேகம் வருமா சுத்தம்ன்றது ஒத்துக்கலாம் பாப்ப சம்பந்தம் இல்லாததுன்னு ஒத்துக்கலாம் எல்லா தேகத்திலயும் ஏக்கமா இருக்கிற தத்துவம் நான் அப்படின்னா அதை நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியல அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எறும்புலயும் புழுலயும் பூச்சிலையும் என்னோட எதிரிகள்லயும் தேவர்கள்லயும் மனுஷங்களையும் எல்லா தேகத்திலயும் ஒரே ஆத்மா தான் இருக்கா அது எப்படி இருக்கும் நான் இங்க இருக்கேன் இந்த தேகத்துல தானே நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு வரும் இதுக்குதான் ஒப்படிஷது படிக்கலாம் ஆனா சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆத்ம தத்துவம் ஏக்கமானது ஒன்றே ஆனது அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்ல இது டவுட் இதும் நித்தியம் இது நித்தியம் என்பது நித்திய தத்துவம் அப்படின்னு சொல்லுது இல்லையா சாமி நான் பிறந்த ஒரு நாள் டெத் ஆயிடுவேனே நான் இருந்து இறந்து போயிடுவேனே நித்தியம்ன்றதுக்கு அர்த்தம் எது சதா இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு பேர் இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி நித்தியம் என்னோட ஸ்ட்ரீட்லே தோரத்த இறந்து போயிட்டார் நான் டெய்லி காலையில வரங்கி அவர் வந்து அங்க வெளியில உட்காந்துருப்பார் டெய்லி பாத்துக்கிட்டு இருந்தேன் நேற்று வந்து பாத்தீங்கன்னா சங்கு ஊதிட்டாங்க அவருக்கு குடிச்சு போச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஈவினிங் வந்து அவரை பண்ணியாச்சு எரிச்சாச்சு புதைச்சாச்சு அப்போ ஒரு ஆள் இருந்தா ஒரு ஆள் போயிட்டார் ஆனா சாஸ்திரம் சொல்லுது என்னது உபனிஷத் சொல்லுது நித்தியத்துவம் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது நித்தியமானது இந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்ல நானுக்கு பக்கத்தில் இருக்கம்தான் என்ன ஆகுது நான பத்தி தெரியாம இருக்க நித்தியமானது அசரீரத்துவ சரீரம் இல்லப்பா எதுக்கெல்லாம் சரீரம் இருக்கோ அதெல்லாம் அனித்தியமாதான் இருக்கும் இந்த மொத்த ஜகத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சரீரம் இருக்கு இந்த மொத்த ஜகத்தும் என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆயிடும் இல்லாம போயிடும் அடையும் எப்படிப்பட்டதுன்னா இல்லாததுனாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரீரம் இருக்கணும் ஒரு பாடி இருக்கணும் இந்த புஸ்தகம் நாசமாச்சு புஸ்தகத்துக்கு பாடி இருக்கு லேப்டாப் நாசமாச்சு லேப்டாப்புக்கு பாடி இருக்கு ஆனா இந்த ஆத்ம தத்துவத்துக்கு நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி இல்ல அதனால அதுக்கு நாசம் இல்லை அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்ல அடுத்து ஒரு லட்சணம் சொல்லுது என்னன்னா சர்வகதத்துவ இந்த நான் வந்து எங்கும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கிறது என்ன சாமி நான் வந்து இந்த தேகத்துல சாமி இருக்கேன் நான் எப்படி எல்லாத்தையும் நீக்க மரம் அப்ப இந்த நானை பத்தி நமக்கு சரியா தெரியல பாரு எத்தனை லட்சணங்கள் பாருங்க நான் அசுத்தம் நினைக்கிறேன் அதனாலதான் மூணு நேரம் நான் என்ன பண்றேன் ஐயோ நான் இது நான் குளிக்கணும் அப்படின்ற அதே மாதிரி நான் வந்து பாப்ப சம்பந்தம் உள்ளவன் நினைக்கிறேன் அதனாலதான் புண்ணியங்கள் நிறைய பண்ணணும் அப்படின்ற பாப்பம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு உள்ளார கில்ட்டி வருதையோ இதை பாப்பம் பண்ணிட்டேனே அப்படின்னு எல்லாத்து மனசுல என் இருக்கு அது மட்டும் எனக்கு வந்து ஏக்கம்னு நினைக்கல இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிலையும் ஆத்மா தனித்தனியா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் நித்தியமா இருக்கா நான் போத இறந்து போயிருவோன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா இது எல்லாத்துக்கும் மீறி என்ன பண்ணுது சாஸ்திரம் இந்த லட்சணங்களை எல்லாத்தையும் சொல்லுது அப்ப நமக்கு தெரிஞ்ச விபரீத ஞானம் என்னை பத்தி நான் என்ன பண்ணிருக்க தப்பா தெரிஞ்சு வச்சிருக்க இந்த தப்பா தெரிஞ்சு வச்சிருக்க இந்த நானை பத்தி வந்து சாஸ்திரம் என்ன பண்ணுது நீ தப்பா புரிஞ்சிருக்கிறப்பா நீ உன்ன தப்பா தெரிஞ்சிருக்க அப்படின்னு அது என்ன பண்ணுது தெரியப்படுத்து அப்ப தெரியப்படுத்துறதுதான் நம்மளை பத்தி தெரியப்படுத்துறது என்னை பத்தி தெரியப்படுத்துறதுதான் இந்த உபனிஷதங்களோட தாத்பரியம் உபனிஷதங்களோட வேலை இதுதான் சரி இருந்துட்டு போனோம் ஆத்மாவோட லட்சணங்கள் இப்படி இருக்கு சர்வகதிக்ஷியமான உபனிஷதங்கள் ஆத்மாவோட லட்சணங்களா சொல்ல போகுது ஆத்மா சுத்தமானது ஆத்மான் என்னது நான் சுத்தமானவன் நான் பாப்ப சம்பந்தம் இல்லாதவன் நான் ஏக்கமானவன் நான் நித்தியமானவன் நான் சரீரம் இல்லாதவன் நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கும் நிறைந்தவன் அப்படின்னு இனி உபனிஷங்கள் எல்லாம் சொல்ல போகுது ஆனா எனக்கு அது இன்னும் அனுபவத்துல இல்ல சரி இருந்துட்டு போட்டுமே ஏன் உபயோகா விருத்திய இந்த ஆத்ம தத்துவம் எப்படின்னா கருமத்தோட விரோதப்படுகின்றது கருமத்தோட சேர்ந்து விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கருமத்துல அப்ளை பண்ண முடியும் இந்த ஆத்ம தத்துவத்தை பேசக்கூடிய ஆத்ம தத்துவமே என்ன பண்ணது கருமத்துக்கு விரோதம் கருமத்துல இந்த உபனிஷதங்கள் உபயப்படுத்த கூடாதுன்றது சூட்டபிள் தான் பொருத்தம்தான் யுக்தம் தான் அப்படின்னு முதல் பேரகிராப் சொல்லி முடிச்சிருக்க ஆனா ஆச்சரியர் இன்னும் சொல்லல ஏன் விரோதம் ஆத்மா வந்து எதுக்கு விரோதம் உலகம் நடந்துகிட்டே இருக்கு அப்பா எப்படி விரோதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் செகண்ட் பேராகிராப் இன்னைக்கு யாராவது புக் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய புக் இருந்தா ஐம்பத்தஞ்சாவது பேஜ் செகண்ட் பேராகிராப் புது புக் வச்சிருக்கிறவங்களுக்கு ஆச்சாரிய ஆரம்பிக்கிறார் ஆத்மனோ யாத்தாத்யம் உத்யம் வாசாத் பண்ணிட்டேன் இந்த விதமா லக்ஷணங்களை உடைய ஆத்ம தத்துவமானது நகிய தூக்கி பின்னாடி போடணும் ஏவம் லக்ஷணம் ஆத்மனோ நம்ம ஆத்மாக்கு லட்சணம் என்ன பார்த்துருக்கோம் நான் நான்றதுக்கு சுத்தமானவன் பாப்ப சம்பந்தம் இல்லாதவன் சரீரம் இல்லாதவன் எங்கும் நிறைந்தவன் அப்படின்னு லட்சணங்களை உடைய நான் நானோட யதார்த்த சுரூப்பம் இந்த நானோட யதார்த்த சுரூப்பம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா நகி உத்யம் நகி தூக்கி ஒவ்வொன்று கூடிய ஆட் பண்ணுவோம் நகி உற்பத்தியம் இந்த ஆத்ம தத்துவம் உற்பத்தி செய்யக்கூடியதல்ல இது இதெல்லாம் லட்சணம் இதெல்லாம் நீங்க ஆரம்பத்திலேயே புரிஞ்சுகிட்டீங்கன்னா லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இது இருக்கு ஆத்மாவை பத்தி அவன் ரோட்ல போறவன் வரவெல்லாம் பேசுவான் நீங்க ரமணாசிரமத்துக்கு எடுத்த மாதிரி ஒரு டீ இருக்கு அங்க போய் நின்று டீ குடிச்சீங்க அப்படின்னா அந்த டீ கடையில இருக்கிறவன் பரம ஞானியா ஒரு பிலாசபி சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆத்மாவை பத்தி ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முறையா குருநாதர் மூலமா உபநிஷத்து படிக்காதவங்க எல்லாத்துக்கும் அது பாரு ஒரு ஆத்மா போதுபாரு வருதுபாரு அப்படின்னு இருப்பான் அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஆத்மாவை பத்தி விதவிதமான அபிப்பிராய பேதங்கள் இருக்கு இதெல்லாம் அபிப்பிராய பேதங்களை உடைக்கிறதுக்காக சொல்ற இந்த ஆத்ம தத்துவத்தை உற்பத்தி செய்ய முடியாது சொல்றாரு நகி விகாரியம் விகாரியம் என்ன புதுசா உற்பத்தி செய்ய முடியுது ஏற்கனவே இருக்கிறத உற்பத்தி பண்ண முடியாது நான் இருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோகத்துல என்ன பண்ணுவாங்க எப்பவுமே பிராப்தியானதா அடையப்பட்டதா இருக்கோ அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியாது அப்ப எது இல்லையோ அத தான் நம்ம என்ன பண்ண புதுசா உற்பத்தி பண்ண முடியும் ஆத்மா ஏற்கனவே இருக்கிறது இருக்கிற வரண்டாவதுமத்தை எதா இருந்தாலும் ஒரு கருமம் என்ன பண்ணும் ஒரு வஸ்துவை உற்பத்தி பண்றதுக்கு யூஸ் ஆகுது ஒரு பானை மண்ணுதான் இருக்கு பானை பண்ணலை அப்ப நான் ஒரு பானைய பண்றதுக்கு ஒரு கருமா தேவைப்படுது தேவைடு இருக்கிறதுனால இந்த நானை வந்து உற்பத்தி பண்ண முடியாது ஆத்மாவை உற்பத்தி பண்ண முடியாது வந்து இந்த ஆத்மாவது அடுத்த ஸ்டெப் நகி விகாரியம் மாத்த முடியாதுன்னு என்ன அர்த்தம் நீங்க நிறைய பிலாசபில ஜீவாத்மாவை வந்து பரமாத்மாவை மாத்தணும் அப்படின்னு ஒரு நிறைய பேர்ட்ட இருக்கு நீங்க பொதுவா புக்ஸ் ஏதாவது படிச்சீங்க அப்படின்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற நம்ம என்ன பண்ணணும் நிறைய சாஸ்திரங்கள் படிக்கணும் இல்லைன்னா நிறைய மூக்கை பிடிச்சி பிராணாயாமம் பண்ணணும் இல்லைன்னா தலைகீழா நிக்கணும் இல்ல ஒரு ஹோமத்தை பண்ணணும் எதையாவது பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பரமாத்மாவா நம்ம மாறணும் நம்மளாம் இப்ப எப்படி இருக்கும் ஜீவாத்மாவா இருக்கும் நம்ம பரமாத்மாவா மாறணும் இது மாதிரிய பிலாசபி நிறைய இருக்கு அப்ப என்ன பண்ணுதுங்க ஒரே வேண்ட சொல்றாரு இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் ஒன்னா இருந்து வேற ஒன்னா மாறுறது இல்லை இதுக்கு பேரே நிஷ்கிரியம் நிர்விகாரம் அப்படின்னு பேர் விகாரம் அடையாதது ஏக்க ரூபம் சதா வந்து நான் நான் நான் நான்றது எப்பவுமே ஒரே ரூபத்தில்தான் இருக்கு அந்த நான் மாறுறதே இல்லை ஈஸ்வரனை கூப்பிட்டேன் நீ அன்னவாப்பா இருக்கு கேட்டா ஈஸ்வரன் என்ன சொல்லுவாருனா நான் நானா ஈஸ்வரனா இருக்கு அப்படின்னு என்ன கூப்பிட்டா நான் சொல்றேன் நான் பரமஹம்சானந்தாவா இருக்கேன் ஒரு எறும்பை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் எறும்பா இருக்கேன் தேவனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் தேவனா இருக்கேன் பக்ஷிய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் பக்ஷியா பறவையா இருக்கேன் ஒரு மிருகத்தை விலங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் நாயா குதிரையா பண்ணியா இருக்க அப்படின்னு அது சொல்லுவோம் அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் சேஞ்சே ஆகல நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகங்கள்லையும் எப்படிப்பட்டதை இருக்கு ஒரே நானா இருக்கு ஈஸ்வரன் அது நானா இருக்கு ஜீவன் அது நானா இருக்கு அது வந்து ஒரே தத்துவம் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நானை என்ன பண்ண முடியாது நவிகாரியம் அப்ப என்ன அர்த்தம் நான் சதா காலமும் ஒரே ரூபமா இருக்கு நான் பாத்து பிறந்ததுல இருந்து எனக்கு எப்போ மெமரி இருக்கோ அப்போதுல இந்த நான் சேஞ்சே ஆகலையே நமக்கு தெரியுமே இப்போ அப்ப சேஞ்ச் ஆகாதது இந்த ஆத்மாவை நானை என்ன பண்ண முடியாது வேற ஒன்னா கன்வெர்ட் பண்ணவே முடியாது ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயம் அப்படின்னா அடைதல் நகி ஆப்பியம் அடைய முடியாது இந்த ஆத்மாவை அடைய முடியாது நிறைய பேர் வந்து ஆத்மாவை அடையணும் அடையணும் அதை விட்டுருங்க ஆத்மாவை அடைய முடியாது ஏன் ஆத்மான்றது நான் நான் தான் இருக்க நானுக்கு மேல இருக்கிற இந்த தேகம் இது பொய்யானது இது எரிச்சிருவாங்க இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நித்திய தத்துவம் இந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியாது நான் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது அடையணும் அப்படின்னா வேலூருக்கு போகணும் சென்னையை போய் அடையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் ஒரு பஸ் ஏறி போகணும் ஒரு கார்ல போகணும் ஒரு கருமா ஏன்னா நான் இன்னும் அடையலை நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் திருவண்ணாமலையிலிருந்து டெல்லிக்கு போகணும் ஹரித்வார் போகணும்னா அடையணும் சொர்க்கத்துக்கு போகணும் அடையணும் பிரம்மலோகத்துக்கு போகணும் அடையணும் ஹெவனுக்கு போகணும் அடையணும் ஏதோ ஒரு கர்மாவை பண்ணி நான் என்ன பண்ண முடியும் ட்ராவல் பண்ணி நான் என்ன பண்ணணும் அடையணும் ஆனா ஆத்ம தத்துவம் நான் நான் நான் சொல்றது எப்படிப்பட்டதா இருக்கு நித்திய பிராப்தம் அப்படின்னு சொல்லுவோம் சதா பிராப்தியாய் இருக்கிறது அப்ப நித்திய பிராப்தமா இருக்கிறத சென்று அடைய முடியாது நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நிக்கிறேன் கண்டக்டர் வந்து கேட்கறேன் டிரைவர் கேக்குறேன் எங்க பா போகணும் திருவண்ணாமலைக்கு போகணுங்க பஸ்ல ஏறி உட்காந்தாச்சு சென்னை பஸ்ல ஏறி உட்காந்துட்டு திருவண்ணாமலைக்கு போகணுங்க யோ திருவண்ணாமலைதான் ஏன் இருக்க இல்லைங்க நான் திருவண்ணாமலைக்கு போகணுங்க என்ன பைத்தியம் பிடிச்சவன் பிள்ளை இருக்க திருவண்ணாமலையில இருந்துட்டு திருவண்ணாமலைக்கு போகணும் திருவண்ணாமலைக்கு போகணும்னா யாரோ கேப்பானா நம்ம பஸ்ல ஏறி வேற ஒரு ஊருக்கு அடையாத ஊருக்கு போக முடியும் இப்ப நான் என்ன கேக்குறேன் நானை ஆத்மாவை அடையணும் இந்த யாரு அடைய முடியுமா நான் தானே அடைஞ்சப்பட்டதா இருக்கேன் வெறும் அறிவா இருக்கிறது நான் இல்லாம வேற ஒன்னு இல்லவே இல்லை அப்ப நான் பிராப்தியா இருக்கிறது அப்ப மனசுல வச்சுக்கணும் நானை புதிதாக அடைய முடியாது ஆயிடுச்சா அதுக்கு அடுத்தது வந்து சொல்றாரு நகி சம்ஸ்காரியம் ரொம்ப முக்கியமான வார்த்தை சம்ஸ்காரியம்ன்றதுக்கு அர்த்தம் சுத்தப்படுத்துதல்னு அர்த்தம் நகி சம்ஸ்காரியம்னா இந்த ஆத்மாவை நானே சுத்தப்படுத்த முடியாது சுத்தப்படுத்த முடியாதுன்னா ஐயோ நான் பாப்பியா இருக்கனே பகவானே நான் நல்லா பிராயசித்த கர்மங்கள்லாம் பண்ணி நான் இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தம்லாம் ஆக்க முடியாதுங்க அது நித்திய சுத்தமானது இந்த நான் இருக்கு பாருங்க சதா வந்து ஏதாவது பொல்யூஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதை தேகம் என்ன பண்ணுது டெய்லி வந்து பொல்யூட் ஆகுது அதனால நான் என்ன பண்றேன் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் சதா சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் இந்த ஜெகத்து ஃபுல்லா பொல்யூஷன் ஆயிட்டே இருக்கு சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஆனா இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே தத்துவம்ம குடிப்பாட்டுறது குடிப்பாட்டிக்கிட்டு இருக்கும் பிராணாயாமம் பண்ணி இதெல்லாம் பண்றது வந்து நானுக்கு இல்லவே இல்ல நான் எப்பவுமே சுத்தமானது அப்ப அதப்படுத்த முடியாது இப்ப நாலு விஷயத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கோம் இந்த ஆத்மாவை உற்பத்தி பண்ண முடியாது நானை உற்பத்தி பண்ண முடியாது ஒரு பானையோ ஒரு துணியையோ போல உற்பத்தி பண்ண முடியாது ஒரு கிளாத்த உற்பத்தி பண்றோம் ஒரு பானையை வந்து பாத்தீங்கன்னா புதுசா உண்டாக்குறோம் அது மாதிரி முடியாது அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விகாரியம் அப்படின்னா விகாரப்படுத்த முடியாது மாற்றம் செய்ய முடியாது எப்படி பால் இருந்துச்சு பால நான் என்னவா மாத்திட்ட ஒரு உரம் ஒரு சேர்த்து உபநிஷத்து இல்ல உபனிஷத்து தெரியாது இப்ப நீங்க என்ன பண்றீங்க உபநிஷத்தை படிச்சோன்னு இந்த உபனிஷத்தை ஒரு முப்பது நாற்பது நாள் கழிச்சு நீங்க சொல்ல நான் உபனிஷதத்தை அடைந்தேன் நான் இங்க சென்னை நான் திருவண்ணாமலையிலிருந்து சென்னையில இருந்து நான் என்ன பண்றேன் டெல்லியை அடைந்தேன் நான் வந்து ஹரித்துவாரை சென்று அடைந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அடைய முடியாது மூணாவது நாலாவது அத சம்ஸ்காரம் பண்ண முடியாது சுத்தப்படுத்த முடியாது இந்த நாலு நீங்க எந்த லோக்கத்துல எந்த கர்மா எடுத்தாலும் இந்த நாலு காரியங்களை பண்ணும் நம்ம ஒரு கர்மத்தை பண்றது மூலமா ஒ புதுசா உற்பத்தி பண்ண முடியும் ஒரு கருமத்தினாலும் ஒரு விஷயத்தை அப்போ ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை யூஸ் பண்ணி ஒன்ன ஒன்னா மாத்த முடியும் அதுக்கப்புறம் கருமத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை அடைய முடியும் ஒரு இல்லாத ஒன்ன அடைய முடியும் அதுக்கப்புறம் சுத்தப்படுத்த முடியும் அப்ப கருமங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாலே விஷயங்கள்ல மட்டும்தான் உலகத்துல இருக்கிற எல்லா கருமங்களும் உண்டாகும் எந்த கருமம் எடுத்தாலும் நீங்க எடுத்தோன்னே இதெல்லாம் மனசுக்குள்ளார டெய்லி யோசிக்கணும் இன்னைக்கு காலையில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் இருக்கு எந்த கருமம் பண்றதா இருந்தாலும் உடனே யோசிங்க இந்த கருமம் என்ன காரியம் பண்ணுது உற்பத்தி பண்ணுதா இல்லை வந்து ஒன்னு வேற ஒன்னா பண்ணுதா விகாரம் பண்ணுதா இல்ல வந்து புதுசா ஒண்ணு அடையறதா இல்ல வந்து சுத்தப்படுத்துறதா இந்த நாலு காரியம் தான் நம்ம பண்ற எல்லா இருக்குமா எப்படிப்பட்டது நான் இந்த நாலு கருமத்தினாலும் பண்ண முடியாது அப்ப உற்பத்தி பண்ண முடியாது வேற ஒன்னா மாத்த முடியாது அதுக்கப்புறம் அதை அடைய முடியாது அதை சுத்தப்படுத்த முடியாது அப்போ இந்த நான் சுத்தமா இருக்கு நித்தியமா இருக்கு அடையப்பட்டதா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இந்த ஆத்மாலுக்கு இவ்வளவுதான் உபனிஷதாம் ஆத்ம யாத்தாத்மிய நிரூபனா எல்லா உபனிஷதங்களும் சர்வாசாம் உபனிஷதம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்ற எல்லா உபனிஷதங்களும் எத்தனை உபனிஷத் சொல்லி இருக்கோம் முக்தி உபனிஷத்துல ஆயிரத்தி நூத்தி எண்பது உபனிஷத் மொத்தம் இப்ப நம்மகிட்ட இருக்கிறது ஒரு முன்னூத்தி சொச்ச அப்ப எல்லா உபநிஷதங்களோட தாத்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானை பத்தின நிரூபணம் பண்றதுதான் இப்ப நம்ம நானை வந்து பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சிருக்கோம் ஒவ்வொருத்தரும் நான் நான் தப்பா புரிஞ்சிருக்கோம் இந்த நாணை வந்து பாத்தீங்க சரியா உள்ளத உள்ள மாதிரி பண்றதோட எல்லா உபநிஷதங்களும் முடிந்து போய் விடுகின்றன உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கையும் வந்து இல்லப்பா நீ வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சுட்டு ஈஷாவாசியம் முடிச்சுட்ட முடிச்சோட நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல சண்டி ஹோமம் பண்ணுவோம் ஆறுக்கு ஒரு ஆயிரம் ரூபா போடு இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டீங்க அப்படின்னா கல்லா கட்டிடுவேன் நான் அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு அமௌண்ட்டை போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டி ஹோமம் பண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி அடையலாம்னு சொல்லலாமா அது ஏதாவது வாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க உப்பநிஷத்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உப்பநிஷத்தை வந்து ஆத்ம ஞானத்தை அடைகிறதோட ஆத்மா பத்தின அறிவை அடைகிறதோட இந்த எல்லா உபநிஷதங்களும் எண்டு காடு வந்துருது சமாப்தமாயிடு உபக்ஷயிடுது உபக்ஷயம் பூர்த்தி ஆயிடுது இதுக்கு அப்புறம் அடைகிறதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் அது சொல்றது இல்ல அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாத்தாத்மிய தன்னப்பத்தன அறிவு தவறா இருக்கு இந்த உபனிஷதங்கள்லாம் தன்னப்பத்தன அறிவை சரியா சொல்லுது தன்னை தானா அறிஞ்சு கொண்டோம் அப்படின்னா இந்த உபனிஷத் சொல்ற விதமா நம்ம அறிஞ்சிட்டோம் இல்ல எப்போ எங்கயோ போய் எப்பவோ போய் அடையறது இல்ல தான் நித்திய பிராப்தமா இருக்கிறது அது தெரியாம இருக்கும் நான் பிரம்மமா இருக்க அது தெரியாம இருக்கும் நான் தான் எல்லா இடத்துல வியாபிச்சிருக்கேன் அது தெரியாம இருக்கும் நான் வந்து ஜென்ம இல்லாதவனா இருக்க அது தெரியாம இருக்கும் இதை எல்லாத்தையும் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிற மைண்ட் செட் அப்ப எல்லாத்தையும் நீக்கிட்டீங்கன்னா நான் நானா இருப்பேன் அதுக்கு பேர் தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லுமா மோக் அடையப்படுவது உபனிஷதங்களும் அதுதான் பண்ணுது அது மட்டும் ஆச்சாரிய கீதா நாம் மோக்ஷர் ரொம்ப கிளியர் கீதையும் கூட பகவத்கீதை ஸ்ரீமத் பகவத்கீதையும் உபநிஷத்து உபனிஷத்துக்கு அடுத்த பிரமாணம் எதுனா ஸ்மிருதி பிரமாணம் சொல்லுவோம் ஸ்ருதிகள் அப்படின்னா உபனிஷதங்கள் அடுத்த ஸ்டெப்ல வர்றது எதுனா ஸ்மிருதி பிரமாணம் சொல்லுவோம் அது எது பகவத்கீதா பிரஸ்தான தலைப்பில் இருக்கிறது பகவத்கீதா அந்த பகவத்கீதையும் நம்ம நினைப்போம் பகவத்கீதையை வந்து நிறைய சரிய பேசுதே கர்மயோகம் அப்புறம் ஈஸ்வர பக்தி அஸ்தாங்க யோகம் அது இது நிறைய பேசுதே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லப்பா இது எல்லா தாற்பயம் எதுக்கு அப்படின்னு கேட்டா பகவத்கீதையும் கூட ஆத்மாவை உணர்த்துறதோட ஆத்மாவோட யதார்த்த சுரூபத்தை நிரூபணம் பண்றதோட பகவத்கீதையும் என்ன பண்ணுது கம்ப்ளீட் ஆயிடுது அதனால எல்லா மோக்ஷாஸ்திரங்களும் என்னது அதான் ஆச்சு சொல்றேன் மோக்ஷர்மான கீதானாம் மோக்ஷர்மான கீதை முதலிய மோக்ஷர்மங்களை சொல்லக்கூடிய நிறைய இருக்கு சனத் சுஜாதியம் இருக்கு அதுவும் ஸ்மிருதியில வருது அது இல்லாம பிரம்மசூத்திரம் இருக்கு நிறைய கிரந்தங்கள் கோட்டிக்கணக்கான கிரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை பத்தி பேசக்கூடிய வேதாந்த கிரந்தங்கள் இருக்கு இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட யதார்த்த சுரூபத்தை தன்னப்பத்தின யதார்த்த சுரூபத்தை சொல்றதோட என்ன ஆயிடுது கம்ப்ளீட் ஆயிடுது அதுக்கப்புறம் நீ இதை பண்ணு அதை பண்ணு எதுவுமே சொல்லவே இல்லை கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷதங்கள் விதிக்கவில்லை கருமத்தினால மோட்சம் இந்த உப்பநிஷதங்கள் சொல்லவில்லை ஆத்ம ஞானத்தினால மட்டும் தான் அறிவால மட்டும் தான் முடியும் அப்படின்னு உபனிஷதங்கள் சொல்கின்றன அடிச்சா இதுக்கப்புறம் அடுத்து சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா தஸ்மாத் ஆகையினால இப்ப கேள்வி வருது சாமி அப்ப யாருக்கு சாமி கர்மா வேதங்களோட பூர்வ பாகம்னு ஒண்ணு சொல்றோம் வேதத்தை வந்து ரெண்டு பாகமா பிரிக்கிறோம் வேதத்துல வந்து எத்தனை பாகம் சொல்லிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திர அதுக்கப்புறம் பிராமண அதுக்கப்புறம் ஆரண்ய அதுக்கப்புறம் உபனிஷதங்கள் நாலு பார்ட்டா பிரிக்கிறோம் இந்த மூணுத்தையும் ஒன்னாக்கினீங்கன்னு வச்சுங்களேன் மந்திரபாகம் பிராமண பாகம் இதெல்லாம் பூர்வ காண்டாமல் போயிருக்கும் இதுக்கப்புறம் உபனிஷதங்களுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்டம் அப்படின்னு பேரு இதுதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு பார்ட்ல வந்து வேதம் தானே ரெண்டுமே அப்ப வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மந்திரங்கள் இருக்கு தெரியுங்களா ஒரு லட்ச மந்திரங்கள் இருக்கு இந்த ஒரு லட்ச மந்திரத்துல எண்பதனாயிரம் மந்திரங்கள் கருமத்தை விதிக்கின்றன நிறைய யாகம் புறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்த என்ன பண்ணுது அப்படின்னா கர்ப்பாதார சம்ஸ்காரம்னு ஆரம்பிக்குது அங்க இருந்து ஆரம்பிச்சு 40 சம்ஸ்காரங்கள் நாப்பது கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா சடங்குகளை ரிச்சுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் சொல்கின்றன இப்ப கேள்வி வருது ஒரு லட்சம் மந்திரத்துல எண்பதானாயிரம் மந்திரம் கர்மம் பதினாலாயிரம் பதினாறாயிரம் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனம் சொல்லக்கூடிய மனசுனால செய்யக்கூடிய தியானம் மீதி இருக்கிறது நாலாயிரம் மந்திரம் இப்ப கேள்வி வருது நாலாயிரம் மந்திரத்தை மட்டும் வேதம் வச்சுக்கலாம்ல மீதி இருக்கிற தொண்ணூத்தி ஆறாயிரம் மந்திரத்தை தூக்கி போட்டுடலாம்ல அப்ப வேதம் வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை சொல்லல ஆத்மஞானத்தை தான் விதிக்குது அப்படின்னா யாருக்கு கருமத்தை வந்து தொண்ணூத்தி மந்திரம் சொல்லுது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆச்சரியா சொல்றாரு தஸ்மாத் ஆகையினால் ஆத்மனோ அநேக்கத்துவ ஆத்மாவை தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா ஆத்மான்னு சொல்றது ஒவ்வொரு தேகத்திலையும் ஒவ்வொன்னுன்னு யார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானோ ஆத்மாவை எவன் அநேக்கம் என்று நினைக்கின்றார்களோ எவர்கள் யாரு ஒவ்வொரு நீங்க வேற நான் வேற நீங்க வேற நான் வேற எல்லாம் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படித்தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் என்ன அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எத்தனை கோடி மக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடி மக்கள் இருக்காங்க ஜீவராசிகள் இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா எண்பத்தி லட்சம் யோனிகள் இருக்கு அனந்த கோட்டி ஜீவராசிகள் ஒவ்வொரு ஜீவராசிலும் ஆத்மா இருக்கு அப்படின்னு ஆத்மாவ வந்து எவர்கள் தனித்தனியா வேற வேற வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க யா இவங்களுக்கு யாருக்கு வந்து ஏக்கத்துவம்னு எல்லா தேகத்திலையும் நான் அப்படின்னு இருக்கு தெரியல நான் வேற ஒவ்வொரு தேகத்திலயும் நான் தனித்தனியா இருக்கு ஆத்மா தனித்தனியா இருக்கு அப்படின்னு எவர்கள் ஆத்மாவை அநேக்கத்துவமா நினைக்கிறாங்களோ அநேக்கம் என்று நினைக்கிறார்களோ அது நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் எல்லா காரியத்திலும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் யார் ஜி பண்ணா நான் பண்றேன் சி யார் பாடம் கேக்குறா நான் கேட்கிறேன் சி யார் பாடம் படிச்சு கொடுக்குறா நான் படிச்சு கொடுக்குறேன் சி யார் எழுதுனா நான் எழுதுனேன் சி யாரு வீடு கட்டினா நான் வீடு கட்டினேன் சி யாரு சம்பாதிச்சா நான் சம்பாதிச்சேன் சி அப்ப எல்லாத்திலயும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா கர்த்தா புத்தி வந்துருச்சு நான் செய்பவன் நான் செய்பவன் நான் செய்பவன் அப்படின்னு வந்துருச்சு அப்ப யாருக்கெல்லாம் கர்த்திருவம் இருப்போ யாரெல்லாம் இந்த ஆத்மாவை அநேக்கம் என்று பார்க்கிறார்களோ ரெண்டு முடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் மூணாவது நான் கர்ம பண்ண கருமத்தோட பலனை நான் அனுபவிக்கிற நான் போக்தா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ போக்திருத்வ அப்ப தன்னை வந்து பாத்தீங்கன்னா யார் அநேக்கம்னு நினைக்கிறாங்களோ ஆத்மாவை எவர்கள் தன்னை கர்த்தா என்று நினைக்கிறார்களோ எவர்கள் தன்னை போக்தா என்று நினைக்கிறார்களோ ஆதிச்ச இந்த விதமா அது மட்டும் என்னது எவர்கள் தன்னை வந்து ஐயோ நான் சுத்தமாயில்ல அசுத்தமாயிட்ட அப்படின்னு தன்னை அசுத்தமா நினைக்கிறாங்களோ எவர்கள் நான் பாப்பியாயிட்டேன் நான் புண்ணியாத்மா அப்படின்னு தன்னை வந்து புண்ணியாத்மாவா பாப்பாத்மாவா தன்னை நினைக்கிறார்களோ இந்த விதமா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அதுதான் ஆச்சரிய சொல்ற ஆத்தஸ்மாக ஆத்மனோ ஆத்மாவை அநேக்கத்துவ அநேக்கம் என்றும் கர்த்திருவ கர்த்திரு காரியங்களை செய்பவன் என்றும் போக்திருத்துவ கர்ம அனுபவிப்பதிச்ச முதலிய அனைக்க விஷயங்களை நானுக்கு மேல நிறைய தப்பு தப்பா நினைச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல ஆதிச்ச அதுக்கு மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டோம் அசுத்தத்துவம் சுத்தம் இல்லாதது நான் அசுத்தமானவன் பாப்ப சம்பந்தம் உடையவன் ஆதி இது மாதிரி நிறைய மைண்ட் செட் அப் நம்மளை பத்தி இது எல்லாத்தையும் யாரு வந்து பாத்தீங்கன்னா உபாதாயி அப்படின்னா யாரு கிரகணம் பண்ணி வச்சிருக்காங்களோ தனக்கு மேல வந்து அடுக்கி வச்சிருக்கோம் கோடிக்கணக்கான அபிப்பிராயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் தன்னை பத்தி தன்னை தான் அப்படின்னு சரியா தெரிஞ்சுக்கலாம் அப்போ யாரெல்லாம் இந்த விதமா தப்பா புரிஞ்சிருக்காங்களோ யாரு லோக்க புத்தியம் சித்தம் இது மாதிரிதான் உலகத்துல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தன்னை பத்தி தவறா புரிஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பிரசித்தம் எல்லாம் ஒரு மைக் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஒரு இன்டர்வியூ பண்ணோம்னு வச்சுக்கல நீங்க யாரு நீங்க யாருன்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில தான் சொல்லுவாங்க யாரு நான் வந்து பாத்தீங்கன்னா நித்தியமானவன் சுத்தமானவன் சரீரம் இல்லாதவன் எங்கும் நிறைந்தவன் அப்படின்னு ஒரு ஜீவராசி கூட சொல்லாது ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேகாபிமானம்தான் பிரதானமா தன்னை கர்த்தா போக்தான் தான் எல்லா ஜீவராசியும் நினைச்சுக்கிட்டு அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யாரு தன்னை தேகமா நினைச்சிருக்காங்களோ அவர்களுக்கு தான் கருமானி விகித அவர்களுக்கு கருமங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அப்போ ஒரு ஞானி புருஷன் தன்னை ஆத்மா என்று இந்த சொல்லப்பட்ட முன்னாடி லட்சணம் சொன்னோம்ல சுத்தமானவன் நித்தியமானவன் போன பேரகிராப்ல சொன்னோம் சுத்தமானவன் நித்தியமானவன் பாப்ப சம்பந்தம் புண்ணிய பாப்பல்லாதவன் ஏக்கமானவன் சரீரம் இல்லாதவன் எங்கும் நிறைந்தவன் இது மாதிரி எவன் தன்னை அறிகிறானோ அந்த ஞானி புருஷனுக்கு வேதமே கருமங்களை விதிக்க முடியாது அப்போ மனசுல எடுத்துங்க எவன் தன்னை அறிந்தவனோ அவனுக்கு கருமங்கள் இல்லை இத மனசு நல்லா புரிஞ்சு அப்போ நீங்களும் நானும் எங்க இருக்கோம் தேக அபிமானம் போயிருக்கா இல்லையா மனசுல அபிமானம் போயிருக்கா இல்லையா இருக்குல்ல சாப்பிடறோம் மத்த காரியங்கள் எல்லாம் அப்ப மத்த காரியங்கள்லாம் பண்ணும் வந்து பாத்தீங்கன்னா வைதிகம் வேதம் சொல்ற கருமங்களும் நமக்கு என்ன ஆயிடும் அப்படியே ஆயிடுமா நிறைய பேரு வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா வைதிக கருமத்தெல்லாம் விட்டுட்டான் வேதம் சொன்ன கருமம் தான் பண்றது அந்த கருமத்த விட்டுட்டு அது வந்து மோக்த்தை லீட் பண்ணும் மோக்ஷத்தை நோக்கி கொண்டு நம்மளை கொண்டு போம் அதெல்லாம் விட்டுட்டு ஊர்ல இருக்க கருமத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா கேட்டா கருமம் வந்து பாத்தீங்கன்னா விரோதம் அப்படிங்கும் அடப்பா இது கருமம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து மொத்த கருமே மொத்த கருமங்களும் அப்ப வந்து ஞானி புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கருமமும் இல்லை அப்ப அவன்கிட்ட என்ன நடக்கும் சரீர யாத்திரைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டு மட்டும் சாப்பிடுவா போவா தூங்குவா அவ்வளவு காணா பீனா சோனா இது மட்டும்தான் நடக்கும் ஞானிட்டு அவனுக்கு இதை அடையணும் அதை அடையணும்னு எந்த எண்ணமும் இருக்காது எந்த இதை அடையணும் அதை அடையணும்னு எவனுக்கு எந்த எண்ணம் இருக்கோ அவன் ஞானி இல்லை எவன் தன்னை சுத்தப்படுத்தணும் நினைக்கிறானோ அவன் ஞானி இல்லை அப்போ பரிபூரணமான பூர்ண தத்துவ இருக்கானோ அவனுக்கு கருமங்கள் விதிக்கப்படவில்லை எவன் தன்னை உள்ளவன் கர்த்தா போக்தா அசுத்தமானவன் நினைக்கிறானோ அவனுக்கு தான் கருமங்களை வேதங்களானது விதிக்கின்றன அப்ப தொண்ணூத்தாறாயிரம் மந்திரங்கள் அப்ப என்ன பர்சன்டேஜ் தொண்ணூத்தாறு பெர்சன்டேஜ் வேதம் என்னப்படுது கருமங்களை பிரிஸ்கிரைப் பண்ணுது புருஷர்களா இருக்கிற ஒரு கருமம் தேவையில்லை மற்றவங்களுக்கு எல்லாம் கருமம் விதிக்கின்றது சாஸ்திரம் அதுக்கு அடுத்தது சொல்ற யோகி ஆச்சரியர் டெவலப் பண்ற மூணாவது பேரகிரா யோகி கரும பலேன அர்த்தி யாரெல்லாம் கருமப்பலத்துல ஆசை உள்ளவனோ எந்த மாதிரி கர்ம பலன் சொல்றாரு சொல்றார் திருஷ்டேன பிரம்ம வர்ச்சாதினா வந்து பாத்தீங்கன்னா வேத அத்தியனம் பண்ற பசங்களை பாருங்க பாடசாலாக்கு போய் பாருங்க சின்ன பசங்க திரிக்கால சந்தியா பண்ணிட்டு பாடசாலையில வந்து பாத்தீங்கன்னா சந்தியா வந்தனம் நித்தியம் பண்ணியாகணும் காலையிலையும் சாயந்தரமும் சமிதாதானம்னு ஒரு ஃபயர் ரிச்சுவல் இருக்கு சின்ன ஃபயர் ரிச்சுவல் பிரம்மச்சாரிகள் அதை பண்ணணும் அந்த வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேத அத்தியனத்தை திரும்ப திரும்ப திரும்ப நெட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டஸ்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த வேதத்தை அத்தியனம் பண்ண பண்ண பண்ண அந்த வேதத்தையும் அந்த சந்தியா வந்தன மந்திரங்களையும் அதே மாதிரி அந்த சமிதாதானம்ன்ற அந்த ஃபயர் ரிச்சுவலையும் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காந்தி உண்டா ஒரு பிரகாசம் உண்டா அவங்கள பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் அப்படியே அப்படியே கோழி குண்டு மாதிரி மினுமினு மினுமினு இருக்கும் இன்னைக்கு பாடசாலையில் போய் பசங்களை பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்கும் இதே வந்து ஒரு கான்வெண்டில் போய் பசங்களை பாருங்க ஒரு கான்வெண்டில் இருக்கிற பசங்களுக்கும் ஒரு வேத பாடசாலையில் இருக்கிற பசங்களுக்கும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்க வச்சிங்கன்னா ஒரு வைரம் மாதிரி இருப்பா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகரம் மாதிரி இருப்பான் ரெண்டு வித்தியாசம் அவ்வளோ இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேதத்தையும் இந்த சந்தியாந்தர மந்திரங்களும் என்ன பண்ணுவீ வந்துட்டு பிரகாசத்தை காந்திய வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும் அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம வர்ச்சஸ் அப்படின்னு பேர் நம்ம சொல்லுவோம் இந்த சப்தங்கெல்லாம் புரிஞ்சுங்க ஏன்னா இந்த நிறைய டெர்மினாலஜி தப்பு தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பிரம்ம அப்படின்னா வேதத்துக்கு பேரு பிரம்மன்னு பேர் ஒரு பேர் வேதத்துக்கு பேரு பிரம்மன்னு பேர் வர்ச்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரகாசம்னு அர்த்தம் வேதத்தை அத்தியனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவனுக்கு அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரகாசம் வரும் என்னது திருஷ்டபலன் அப்படின்னு பேரு திருஷ்டபலன் என்னது இமீடியட்டா தெரியும் கண்ணுக்கு முன்னாடி இமீடியட்டா தெரியும் இப்ப நாங்கெல்லாம் இதெல்லாம் பரீட்சா பண்ணி பார்த்துருக்கோம் வெறும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு பிரகாஷம் கிடைக்கும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஒரு ஃபயர் ரிச்சுவல் அந்த அந்த சமிதாதானம் பண்ணி முடிச்சோன்னு ஏதோ ஒரு பிரகாஷம் வந்துடுங்க ஒரு தேவதா பாவம் வந்துடும் நமக்கே தெரியும் ஐயோ யோ எதோ ஆயிடுச்சு நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஒரு ரக்ஷாவை எடுத்து மே அந்த அந்த ஹோமத்தில் இருக்க ரக்ஷாவை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு தேவதா பாவம் வந்துடும் அன் அன்னைக்கு அப்பப்போ பிரத்யட்சமா தெரியறதுக்கு என்ன பேருனா திருஷ்டன் அப்படின்னு பேரு திருஷ்டமா பார்க்கும் தெரிச்சிரும் அந்த கர்மத்தை பண்ணும்போது நீங்க செத்த பிறகு இல்ல அன் வேதம் படிச்சு சந்தியா வந்தன மந்திரங்களை இது பண்ணும் உங்களுக்கு தெரியும் அதுக்கு பேரு பிரம்ம வர்ச்சஸ் சொல்லக்கூடியது அது திருஷ்ட பலன் நானா வந்து இத பண்ணிருக்கேன் ஆச்சாரியர் சொல்ற கர்ம பலேன அருத்தி நான் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் தெரியாது ரொம்ப வேதாந்தெல்லாம் படிக்காத காலம் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சமிதாதானம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காயத்ரி பண்ணிட்டு சமிதாதானம் இட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கலாம் எனக்கு ஒரு பாவம் வந்துடும் தேவதா அப்படின்னு நம்மலாம் தேவை மாதிரி இருக்கோம் அப்படின்னு எனக்கு வந்து ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ டெய்லி நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அந்த பண்ணலாம் நான் சில விட்டு போச்சுன்னா கூட அந்த ரக்ஷையை எடுத்து இட்டுக்கிறது ரக்ஷையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இட்டுக்கிட்டால் நம்ம வந்து பண்ண பண்ணாதான் கிடைக்கும் அதனால ஒரு பாவம் பிரத்யமா தெரியும் பிரத்யக் பலன் அது அப்ப பிரத்யமா உண்டாக கூடிய பிரயோஜனத்திலே ஆசை உடையவன் எவனும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட பலன் என்னது வேதத்தை அத்தியனம் பண்றதுனாலயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யாகங்கள்லாம் பயர் ரிச்சுவல்ஸ் எல்லாம் நிறைய பண்றோம் பூஜைகள் முதலிய நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்றதுனால என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னா பரலோக்க பலன் பலன் இந்த லோகத்துல திருஷ்ட பலனா உண்டாகிறது ரெண்டாவது அந்த கருமம் என்ன பண்ணுவோம் அதிர்ஷ்டங்களை அடையிறது அப்ப இந்த லோக்கத்துல ரெண்டே ரெண்டு வச்சுக்கங்க இப்ப சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னா பசி திருந்து போச்சா உடனே தெரியுதா ஆமா உடனே தெரியுது இதுக்கு பேரு திருஷ்ட பலன் அப்படின்னு பேரு திருஷ்ட பலன் பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கக்கூடிய பலன் இதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு என்ன ஆகும் ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு அது என்ன ஆகும் ஃப்ரெஷ்ஷா நமக்கு ஆரோக்கியமா கன்வெர்ட் ஆகும் ஒரு பலம் கிடைக்கும் ஒரு பாதாம் பருப்பு சாப்பிட்ட மாத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கே பலன் கிடைக்குமா நான் அப்படிங்க கிடைக்கும் நாலு பருப்பு எடுத்து சாப்பிட்டு என்ன அது காணமே அப்படின்னு மசில்ஸ் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸா கன்வெர்ட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் அது வந்து அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு திருஷ்டை அனுபவிக்கிற கிரிவலம் பண்றோம் அப்பவே தெரிஞ்சிடும் அப்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே நல்ல சந்தோஷமா இருக்கு அது திருஷ்ட ஒரு பூஜை பண்றீங்க ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் அது திருஷ்ட ஆனா எந்த கருமாவா இருந்தாலும் அதுக்கு ஒரு அதிர்ஷ்ட பலன் ஒண்ணு இருக்கு அது வந்து பியூச்சர்ல உண்டாக கூடியது அந்த பலனை வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டு பலன் திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன் இந்த ரெண்டு பலன்கள் மேலும் எவனுக்கு ஆசை இருக்கோ எவர்களுக்கு ஆசை இருக்கோ அது மட்டும் பண்றதுக்கு என்ன சுவாமி சொல்லிருக்கு இதெல்லாம் இப்ப இந்த டைம்ல சொன்னோம் அப்படின்னா அப்ளை ஆகாது பாஷியத்துல இருக்கிறத நான் சொல்லிகிட்டே போறேன் வைத்திக கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்துல நம்ம சொல்றோம் இங்க இந்த உபநிஷத்துல நம்ம அதிகமா பேச போறது எதை பத்தி பேச போறோம்னா வேதம் சொல்லக்கூடிய வைத்திக கருமங்கள் ஏன் சுவாமி மற்ற கருமத்தெல்லாம் பேசலாமே அப்படின்னு நம்ம நெக்ட் பண்ண போறோம் ஞான ஞானத்துக்கு வந்து கருமம் தேவையில்லை ஞான கரும விரோதம் கண்டனம் பண்ண போறோம் ஞானம் கருமத்தோடு விரோதம் அப்படின்னு கண்டனம் பண்ண போறோம் மம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதான மல்ல நியாயம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவோம் சாஸ்திரத்துல பிரதான மல்ல நியாயம் நான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு வச்சுக்கல ஆசைப்படுறேன் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னா இந்த தெருவில் இருக்கிற ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரையா வின் பண்ணிட்டே போகணுமா யோசிச்சு பாருங்க நான் என்ன பண்ணுவேன் இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எவன் இருக்கானோ அவனை வின் பண்ணிட்டா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சாம்பியன் ஆயிடுவேன் ஸ்டேட் லெவல்ல இருக்கிறவன வின் பண்ணிட்டேன் அதே மாதிரி அடிச்சேன் ஆயிடுவேன் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரு இம்பார்ட்டன்டா இருக்காங்களோ அவங்களை அடிச்சு நெகட் பண்றதுக்கு பேரு பிரதம மல்ல நியாயம் அப்படின்னு பேரு இந்த லோக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கருமா ஏதாவது இருக்கு அப்படின்னா லோக்கத்திலேயே பெஸ்ட் கர்மம் இந்த லோக்கத்துல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்ட கருமங்கள் என்ன காரணம் சொல்லப்பட்ட கருமங்கள் இந்த ஜென்மத்தில் இப்ப பிரத்ய பலனை மட்டும் சொல்றது இல்ல அந்த வேதத்துல இருக்க கருமங்கள் எல்லாமே இறந்த பிறகு சம்பவிக்க கூடிய பலன்களை எல்லாத்தையும் சொல்கின்றன ஒரு இங்க இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா வேணா இருக்கட்டும் பெரிய கருமா வேணா இருக்கட்டும் புத்தி குழா கொடுத்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்க இன்ஜினியரிங் ஆகணும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகணும் மெடிக்கல் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும் ஐஐடி சேரணும் எதுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் எதுக்கு ஜாப் நல்ல ஜாப் கிடைச்சா நிறைய சம்பாதிக்கலாம் எதுக்கு எல்லாத்தையும் நல்லா வீடு கட்டி நல்லா கார் பங்களாவோட சௌக்கியமா இருக்கலாம் அதுக்கப்புறம் செத்து போனோம்னு அவங்கதான் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதுதான் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கருமத்தோட பலனும் எல்லா கருமங்களும் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா கருமங்களும் என்ன எதை விதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோக்கத்துல ஜீவிச்சுக்கிட்டு போது அடையக்கூடிய பலன்களை மட்டும்தான் எல்லாம் சொல்றாங்க ஆனா வேதம் மட்டும் ஸ்பெஷல் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட இந்த யாத்திரை மட்டும் இல்ல பரலோக்க யாத்திரைக்கும் சேர்த்து நமக்கு வந்து அடையக்கூடிய விஷயங்களுக்கான கருமத்தையும் இந்த வேத சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்ப பெஸ்ட் கருமா எதுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லோக்கத்திலேயே இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் அதுக்கு கீழே இருக்கிற நிறைய யாகங்கள் இருக்கு நிறைய பூஜைகள் இருக்கு எல்லா கருமங்களும் வேதத்தினால விதிக்கக்கூடிய கருமங்கள் அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் கண்டனம் பண்ண போறோம் அப்ப வேதத்துல விதிக்கப்பட்ட உயர்ந்த கருமங்களையே நீங்க இது தப்பு இது ஞானத்துக்கு உதவாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா கருமங்கள்லாம் லௌகிகம் அதெல்லாம் பேச வேணுமா அவனை புத்தி பேசுவதான ஆலையே நம்ம வந்து நெகேட் பண்றோம் அல்பமான ஆலை வந்து ஒருத்தர் வேர்ல்ட் சாம்பியனா இருக்கா ஹெவி சாம்பியன் அவன் அடிச்சாச்சு அப்படின்னும் போது உங்க தெருவுல ஒருத்தர் தான் நீ அவன் அடிச்சியா அப்படின்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பே அடிச்சுட்டு வந்திருக்கேன் தெருவுல இருக்கிற ஒரு ஆளை போய் சொல்லிட்டு இருக்க அப்ப நம்ம சொல்லுவோம்ல அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த உபநிஷத்து எதை டீல் பண்ண போறோம் வைத்திக கருமத்தையே டீல் பண்ணிட்டு போறோம் இந்த உலகியலான கர்மங்களை பத்தி பேச்சே இல்லை ஏன்னா உலகியல் கருமங்களை வச்சுக்கிட்டு ஒன்னும் நம்மளால ஒண்ணும் சாதிக்க முடியாது முடிச்சு போச்சு இதோட முடிச்சிடும் இதை வச்சிட்டு ஒரு புண்ணாக்கம் ஆகாது நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் அதை புரிச்சுக்கணும் அப்ப இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு வைதிக கர்மத்தையே பேசிக்கிட்டு வர்றாரு ஆச்சரியர் சொல்றாரு கர்மா பண்றதுக்கு என்ன ரைட்ஸ் கேட்டீங்கன்னா பூர்வ மீமாசா சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு வேதத்தோட பூர்வ பேஸ் பண்ணி இருக்கிறது ஜெய்மினி மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வியாசரோட சிஷியர் ஜெய்மினி மகரிஷி அவரோட இந்த தர்சனத்துல வந்து பாத்தீங்கன்னா வைத்தர்மங்கள் பண்ணணும் வேத கருமங்கள் பண்ணணும் அப்படின்னா முதல் தகுதி என்னன்னு அகம் கருமாவை பண்றதுக்கு ஆறாவது வயசுல ஏழாவது வயசுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா எக்னோப வீத சம்ஸ்காரம் பண்ணிடுவாங்க பூனூல் போடுறது நம்ம சொல்லுவோம்ல பூனூல் கல்யாணம் சொல்லுவோம் எக்னோப வீத சம்ஸ்காரம் நடந்துடும் அப்ப எக்னோப வீதம் இருக்கணும் அதுக்கப்புறம் குடிமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு முடியாது நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா அதெல்லாம் இருக்கும் ஒரு சாதாரண முடிதா இருக்கும் ஆனா எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு கண்ணுக்கு தெரியாம விட்டிருப்பாங்க குடுமி இருக்கும் திரை வர்ணிக்கம்னு பிராமண கத்திரிய வைஷ்யர்கள் மூணு வர்ணத்தாருக்கும் என்ன இருக்கு இந்த யக்னோப வித சம்ஸ்காரம் பண்ணவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திஜகான் இரு பிறப்பாளன் தமிழ்ல சொல்லும் போது இரண்டாவது வாட்டி பிறந்தவன் அப்படின்னு அம்மா வயிற்றுல பிறந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் பிறப்பு அதுக்கப்புறம் குருநாதரத்தை கொண்டு போய் விட்டோன்னு அவனுக்கு வந்து யக்னோப குருநாதர் போட்டு என்ன பண்ணுவார் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவார் வேதத்தை அத்தியனம் பண்ணி வைப்பார் அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு ரெண்டாவது பர்த் எடுக்கிறான்னு அர்த்தம் அதனால இங்க என்ன பண்ற யாரு கரும ஆசை உள்ளவனோ கூட வந்து கர்மத்தை பண்றதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு நான் திஜன் திவிஜன் நான் பிராமணன் நான் சத்திரியன் நான் வைசியன் கூட என்ன செத்துக்கணும் இவன் டயம் சூத்ரன் இருக்காது ஆனா அவன் இருக்கும் நான் சூத்ரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேக அபிமானம் இருக்கு ஜாத்தி அபிமானம் இருக்கு குலகோத்திரத்துல அபிமானம் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம் நானுக்கு இல்ல இது எல்லாம் தேகாதிகளுக்கு தான் இருக்கு நான் தமிழன் நான் இந்தியன் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளு அந்த ஆளு எல்லா கண்டாபத்தியத்துல இருக்கு அப்படின்னா இந்த தேகத்துல இருக்கிறது அப்ப நான் விஜன் அது மட்டும் இல்ல கர்மத்தை பண்றதுக்கு ரைட்ஸ் எல்லாம் சொல்லுது கர்மா பண்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கணும் ஒரு கர்மத்தை பண்ணுவான் யாக கர்மங்களையோ ஹோமங்களையோ பண்ணுவான் அப்ப முதல்ல ஆசை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா எக்யோக விதம் போட்டிருக்கணும் திரை வர்ணிக்கமா இருக்கணும் இப்ப கேள்வி வருது சாமி நமக்கு இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் யக்யோ வித சம்ஸ்காரம் இல்லையோ சத்திரிய வைஷ்யர்களா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரீஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி கருமா பண்ணும்போது என்ன பண்ணுவாரு தெரியுங்களே கல்யாணத்துக்கு பார்த்துருப்பீங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இந்த யக்னோ வயதத்தை புதுசா போடுவாரு போட்டுட்டு தான் மேரேஜி கல்யாணமே பண்ண முடியும் அந்த கிரியாவே பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யஜ்யோ விபத்தை காட்டி வச்சிருவாங்க அதே மாதிரி சார்த கருமா ஏதாவது திதி கொடுக்க போறீங்க அப்படின்னா அவர் பிரீஸ்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு முதல்ல பூனூல் போட்டு விட்டுருவாரு பூநூல் போட்டுட்டு அந்த கருமாவை பண்ணதுக்கு பிறகு அது அவு தூட்டுருவார் அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஒரு கருமா வைதிகத்துல எந்த கருமா பண்றதா இருந்தாலும் பூநூல் போட்டு எக்ஞோப வீதம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கருமாவை பண்றதுக்கு ரைட்ஸ் ஒய்ஃபோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கே ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பூநூல் போட்டிருக்கணும் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இது நடந்துகிட்டேதான் இருக்கு ஃபஸ்ட்டு எக்ஞோப வீதம் அதான் ரைட்ஸ் அதுக்கப்புறம் கருமாவுக்கு ரைட்ஸ் கிடக்குது அதுக்கு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கருமா பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை யாகம் ஹோமம் இது மாதிரி பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னா சொல்லுவோம் கான குப்ஜம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எவனுக்கு வந்து காண அப்படின்னா குருட்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கான குப்ஜ அப்படின்றதுக்கு அர்த்தம் கூணு இந்த உடல் அங்ககீனமா இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருமத்துக்கு ரைட்ஸ் இல்லை ரொம்ப முக்கியமா புரிஞ்சுங்க வைத்திக கருமா பண்ணணும் அப்படின்னா எந்த ரிச்சுவல் பண்றதா இருந்தாலும் என்ன இருக்கணும் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கணும் இந்த சன்னியாசம் பண்ணும் போதே நாங்க பாப்போம் சன்னியாசம் பண்ணும்போது வந்து என்னெல்லாம் சன்னியாசத்துக்கு போய் நிற்கும் போது குருநாதர் என்ன பண்ணுவாரு உடம்புல ஏதாவது அங்கஹீனம் இருக்காப்பா அப்படின்னு கேட்பாரு அங்கஹீனம்னா ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருந்தாரு என்னோட குருபாய் அவர் வந்து இந்த லைஃப்க்கு வரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஷின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஏதோ ஒரு மிஷின் ஒர்க் ஒரு இண்டஸ்ட்ரியில அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மிஷின்ல கை போயிடுச்சு இந்த விரல் போயிட்டு இந்த சுண்டு விரல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளவு தூரம் போயிடுச்சு கரெக்டாக ஆயிடுச்சு முக்காவாசிதான் இருக்கும் கொஞ்சோண்டு விட்டு போயிடுச்சு அவருக்கு வந்து சுவாமி சொல்லிட்டாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு பண்ண முடியாது வைத்திய கருமா சன்னியாசம் பண்ண முடியாதுட்டார் யாருக்கு கருமால ரைட்ஸ் இருக்கோ அப்ப அந்த சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமா பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை அதாலதான் நம்ம வைத்தியத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேட் பண்றதுக்கு யாரும் அளவு பண்ணவே மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பழைய காலத்துல இருக்கிறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்றத பிளேடு போடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க உடம்புல கத்தி பட்டுருச்சு அப்படின்னா கருமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு பார்ட் நம்ம எடுத்துட்டோம் உடம்புல இருந்த அப்படின்னா ரைட்ஸ் இல்லை அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரேத்த சம்ஸ்காரம் பண்ண முடியாது நீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஏதோ சூசைடு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மார்ச் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த இது பண்ணுவாங்க தெரியுங்களா போஸ்ட்மார்டம் பண்றாங்கல்ல இந்த போஸ்ட்மார்டம் பண்றதுக்குலாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா போஸ்ட்மார்டம் பண்ணின பாடிக்கு என்ன பண்ண முடியாது பிரேத்த சம்ஸ்காரம்னு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுவான் லாஸ்ட் ரிச்சுவல் பண்றது கடைசி ரிச்சுவலுக்கு பேரு அந்த அக்னிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியில அக்னி வைக்கிறதுக்கு ரிச்சுவல் ஒண்ணு இருக்கு பண்ண முடியாம போயிடும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வைதிகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கணும் ஒரு அங்ககீனமும் ஆச்சுன்னா கர்மா பண்ண முடியாது அப்போ ஒருத்தருக்கு அபிமானம் வருது எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு நல்லா தெரியுது எனக்கு குறையில்லை நான் கூண் இல்லை குருடு இல்லை நொண்டி இல்லை அப்படின்னு தன்னை வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு என்னோட பாடி அப்படின்னு எவன் அபிமானிக்கிறானோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆதி அனதிகார பிரயோஜக தர்மவான் எந்தெந்த குறையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனதிகாரம் ஆயிடும் கூண் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது குருடா இருந்தா பண்ண முடியாது கை இல்லைன்னா அதே மாதிரி எக்ஞோப விதம் இல்லைன்னா பண்ண முடியாது ஆசை இல்லைன்னா கர்மா பண்ண முடியாது இதெல்லாம் அனதிகாரித்துவம்னு பேரு ஆனா இது எதுவுமே என்ட இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இருக்கு சொர்க்கத்தை அடையறதுக்கு ஆசை இருக்கு இந்த திரஷ்ட இருக்கக்கூடிய பிரம்ம வர்ச்ச அடையறதுக்கு ஆசை இருக்கு என்ன அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் யஜ்னோப விதம் போட்டிருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பாடி இருக்கு அதனால கர்மத்துக்கு நான் அதிகாரி நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணி அதோட பிரயோஜனத்தை அடையக்கூடிய தர்மத்தை உடையவன் பர்ஃபெக்டா இருக்க இது ஆத்மான மண்யத்தை இந்த விதமாயவன் தன்னை நினைக்கின்றானோ இது எல்லாமே தேகத்தோட சம்பந்தப்பட்டது ஜாத்தியோட சம்பந்தப்பட்டது எல்லாம் தேகத்தோட தர்மம் ஆயிடுச்சா ஆசை வந்து பாத்தீங்கன்னா மனசோட தர்மம் அப்புறம் கூண்குருடி இல்லாம இருக்கிறது தர்மம் ஜாதி வந்து நம்மளோட குலகோத்திரத்தோட சம்பந்தப்பட்டது இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தி தான் இப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்யதே இது இந்த விதமா இது ஆத்மான இந்த விதமா தன்னை அவன் நினைக்கின்றானோ சோ அதிகிரியதே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் கிடைக்கிறது எதை பண்றதுக்கு அப்படின்னா கருமசூ அவனுக்கு தான் கருமங்களில் அதிகாரமானது சொல்லப்பட்டிருக்கிறது இதிச்ச அதிகார விதோவத பூர்வ மீமாசகர்கள் சொல்லக்கூடியவர்கள் கருமகாண்டிகள் அவங்களோட சிக்ஸ்த் சாப்டர்ல இந்த அதிகாரத்தை யார் யார் எந்தெந்த கருமா பண்ணணும் அப்படின்னு வகுத்து கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க பிரம்மச்சாரி வந்து பாத்தீங்கன்னா சமித்தாதானம்ன்ற ஒரு ஃபயர் சொல் பண்ண முடியுது அக்னிகோத்திரம் பண்ண முடியாது அக்னிகோத்திரம் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல போனாதான் அக்னிஹோத்திரம் பண்ண முடியும் நீங்க கோயில்கள் நிறைய கோயில்கள் நியமம் இருக்கு திருமணம் ஆயிருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிய தொட்டு அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ண முடியும் அதுக்கு வரைக்கும் முன்னாடி வந்து அவருக்கு மெயின் பிரீஸ்டா அங்கீகாரமே கிடைக்காது கல்யாணம் பண்ணினாதான் கர்மத்துக்கு ரைட்ஸ்ன்னே வச்சிருக்கு அப்ப கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் அக்னிகோத்திர முதலிய கர்மங்கள்லாம் பண்ண முடியும் யாகம் பண்ணணும் ராஜசூய யாகம் பண்ணணும் புத்திர காமேஸ்டி யாகம் பண்ணணும்னா யாரு யாருக்கெல்லாம் புத்திரன் இல்லையா அவங்க எல்லாம் பண்ணலாம் புத்திர காமேஸ்டி யாரும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கர்மா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருக்கு நீ நீ இந்தந்த கர்மாக்கு நீங்க பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு இத பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கருமத்தோட அதிகாரத்தை தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் அப்ப மனசுல வந்துருங்க ஒரு கருமத்தை பண்ணணும்னாவே என்ன வேணும் அபிமானம் வேணும் சரீரத்துல நான் அப்படின்ற அபிமானம் இருக்கிறவனுக்கு தான் ஆசைப்படுறவனுக்கு தான் கருமங்கள் விதிக்கப்படுது அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஆசை இல்லாதவனுக்கு கருமம் இல்லை தேக அபிமானம் இல்லாதவனுக்கு கர்மம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அபிமானம் இருந்தா கர்மம் சித்திக்கும் அபிமானம் இல்லைனா கர்மம் சித்திக்கும் அப்ப ஞானி புருஷர்களுக்கு கர்மமே இல்லை எதையும் பண்ண வேலை காணா பீனா சோனா இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு செத்து போவாங்க அவ்வளவுதான் சரீரம் போயிடும் ஞானி புருஷர்கள் எங்கும் நீக்க வர நிறைஞ்சு போயிடுறாரு அப்ப தொண்ணூத்தி ஆறு சதவீத மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிறதுனால சாஸ்திரம் என்ன பண்ணு ஏ நீ காலையில எந்திரி காலையில ஸ்நானம் பண்ணு ஜபம் பண்ணு பூஜை பண்ணு பிராணாயாமம் பண்ணு கிரிவனம் பண்ணு இந்த ஹோமத்தை பண்ணு அக்னி ஹோத்திரம் பண்ணு சமிதாதானம் பண்ணு சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு பின்னாடி இருந்து என்ன பண்ணுது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு இதை பண்ண அதை பண்ணு யாருக்கு தேகாபிமானம் இருக்கிறவங்க ஜாத்தியாபிமானம் இருக்கிறவங்க தேகமும் ஜாத்தியும் வேற வேற இல்ல எல்லாம் ஒன்னாக்கிருங்க மொத்தத்தையும் ஒன்னாக்கீங்க தேகம் தேகாபிமானம் இருக்கிறவங்களுக்கும் கரும பலன்கள்ல ஆசை இருக்கிறவங்களுக்கும் தன்னை கர்த்தானு நினைக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் சாஸ்திரங்கள் கருமத்தை விதிக்கின்றன இந்த பேராகிராப் முடிஞ்சது தஸ்மாத் ஆகையினால conclusion வர ஏத்தே மந்திராக ஆனா இந்த மந்திரங்கள் என்ன பண்ண போது ஆத்மனோ யாத்தாத்மிய பிரகாசனேன இந்த ஆத் இந்த மந்திரம் என்ன பண்ண போதுன்னா உபனிஷத்து நீ நீ கர்த்தா இல்லப்பா நீ போக்தா இல்ல நீ வந்து ஆத்ம தத்துவமா இருக்க அப்படின்னு யாத்தாத்மிய பிரகாசன சுரூபம் என்ன நான் நான்றது வாஸ்தவ யாரு தேகமா ஜாத்தியா குளமா கோத்திரமா கர்த்தா போக்தாவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீ தப்பா புரிஞ்சிருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தத்துவத்தை பிரகாசம் படுத்துறது மூலமா ஆத்ம விஷயம் சுவாபாவியம் அஜானம் நிவர்த்தையொம்ப அருமையான வார்த்தை சொல்ற ஹைலைட் பண்ணீங்க என்ன பண்ணுது அப்படின்னா ஆத்மாவை பத்தி பேச பேச பேச இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க முதல் உபனிஷத்து இனி நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து ஒரு உபனிஷத்து எல்லாம் பார்க்க போறோம் அப்புறம் பகவத்கீதையெல்லாம் பார்க்க போறோம் ஒரு மூணு நாலு வருஷம் வரும்போது தன்னை பத்தி நம்ம தப்பா நினைச்சிருந்தோம்ல நிறைய மைண்ட் செட் அப்புங்க அனந்த கோட்டி ஜென்மங்களா நம்மள்ட ஏகப்பட்ட அஜ்யானம் இருக்கு தப்பு தப்பா ரொம்ப தப்பு தப்பா தெரிஞ்சிருக்கே அப்போ என்ன பண்ணுதுன்னு உபனிஷதங்களை திரும்ப திரும்ப திரும்ப படிக்கும் போது என்ன கிடைக்குதுன்னா குருநாதர் திரும்ப திரும்ப சாஸ்திரத்துல இருக்கிறத சொல்ல போறார் என்ன பண்ண போறார் நீ இது அல்ல நீ இவ்வாறு நீ இப்படிதானி நீ கர்த்தா இல்ல போக்தா இல்ல அப்படின்னு திரும்ப திரும்ப திரும்ப சொல்லும் என்ன ஆகுனா என்னாவது யாத்தாத்மிய பிரகாசன இந்த மந்திரங்கள் என்ன பண்ணுது யதார்த்த சுரூப்பத்தை ஆத்மாவோட யதார்த்த சுரூப்பத்தை பிரகாசம் படுத்துறது மூலமா ஆத்ம விஷயம் சுவாபாவியமா ஜானம் நிவர்த்த எந்த ஆத்ம விஷயம்னா தன்னை பத்தி பை பர்த்லயே நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் யாரும் உங்களுக்கு சொல்லி தரல நீங்க தேகம் நீங்க கர்த்தா நீங்க போக்தா அப்படின்னு யாரும் சொல்லி தரல உகாண்டால பொறுத்தாலும் சோமாலியால பொறுத்தாலும் பிறந்த குழந்தையில இருந்தே வந்து என்ன இருக்கும் சுவாபாவியமா நான் கர்த்தா நான் போக்தா நான் தேகம் நான் இதை அடையணும் இத பண்ணணும் அப்படின்னு சுவாபாவியமா இருக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் தேகம் அப்படின்ற அந்த தேகாபிமானம் வந்து சாபாவிகம் அப்ப எல்லா ஜீவராசிகள்ட்டையும் சுவாபாவியமா இருக்கிற தன்னப்பத்தின அஜானத்தை என்ன பண்ணுது இந்த மந்திரங்கள் நிவர்த்தி பண்ணுகின்றன நிவர்த்தயந்த தன்னப்பத்தின என்ன பண்ண உபனிஷத்தை சொல்ற அஹ் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா சனத்குமார் வந்து நாரதர் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கு பெருசத்துல வர்றார் ரொம்ப துக்கியா வர்றார் நாரதர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு கலைகள்லயும் மிகப்பெரிய வித்வான் அவர் சங்கீதத்துலதான் அவர் அடிச்சுக்கிறதுக்கே முடியாது எல்லா கலைகள்லயும் அவர் என்ன ஆகுறாருன்னா குருநாதர்கிட்ட வர்றார் சனத்குமார் ரெட்ட ரொம்ப துக்கமா வர்றார் குருநாதரே எல்லாம் சொல்றாங்க நான் எல்லாம் படிச்சுட்டேன் அவர் என்றார் சருவ வேதங்களையும் படிச்சவர் எல்லா சாஸ்திரங்களையும் படித்தவர் அவர் சொல்றாரு நான் ரொம்ப துக்கமா இருக்கேன் சம்சார துக்கத்தினால பீடிக்கப்பட்டிருக்கேன் ஆனா பெரியவங்க சொல்றாங்க தரத்தி சோகம் ஆக்மதித்து ஒரு முக்கியமான மந்திரம் சாந்தோ கேட்ட சோகம் ஆக்மதித் தன்னை அறிந்தவன் சோக்கத்தை கடந்து செல்கின்றான் தன்னை தெரியாதவன் அப்ப என்ன அர்த்தம் தன்னை தெரியல அப்படின்னா சோக்கத்திலிருந்து மீண்டு வரவே முடியாது அப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஆசை என்ன அப்படின்னா சாமி எந்த யார் ஃபோன் பண்ணாலும் ஒரே மருமறிங்க ஒரே புலம்ப இந்த லோக்கத்துல எங்க போனீங்கன்னாலும் ஒரே மருமறை நான் எல்லாத்தையும் சகஜமா ப எல்லா இடத்துலையும் போய் சாமானிய மனுஷங்கள்ட்டெல்லாம் போய் நிற்பேன் இந்த லோக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு பெரிய குரங்கு இருக்கு இங்க என்னோட இதுல லீடர் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் அதை இப்போதான் டெய்லி கொடுத்து கொடுத்து கொஞ்சம் சாந்தப்படுத்தி வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடி பட்டு ஒரு கையில் வந்து ஃபுல்லாக அந்த ஃப்ளஷ் எல்லாம் போயிடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக மெதுவாக புண்ணாயிட்டிருக்கு எனக்கு நல்லா தெரியும் மரணம் நெருங்கிடுச்சு அப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருந்தது அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டுதோ பாவா இது கேக்குதான் யோசிச்சா என்ன கம்பீரமாக இருந்துச்சு இந்த குரங்கு எல்லாத்தையும் ஊரையே மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடி வாங்கினதுக்கு அப்புறம் சோகமாக உட்காந்துருக்கு அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மனுஷனா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும் தேவனா இருந்தாலும் குரங்கா இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளுக்கும் சோக்கத்துல மீண்டு வரவே முடியாது எங்கெல்லாம் தேகாபிமானம் இருக்கோ அந்த இடத்துல இந்த சம்சாரம் நிவிற்த்தி ஆகவே ஆகாது சம்சாரம்னா என்ன பாப்பீங்கன்னா சோக்கம்தான் யாராவது நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பர்ஃபெக்டா இருக்க சாமி ரொம்ப சுக்கமா இருக்க சாமி யாராவது சொல்லுங்க பாக்கலாம் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க அப்ப யாருமே வந்து மனுஷன் ஒருத்தனும் இல்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் யாரு ஞானி புருஷர்கள் அறிந்தவன் மட்டும் தான் சுக்கியா இருக்க முடியும் தன்னை அறியாதவன் இந்த லோக்கத்துல எவனும் சுக்கி இல்லவே இல்லை அப்ப இந்த ஞானம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யதார்த்த சுரூப்பத்தை தன்னப்பத்தின யதார்த்த சுரூப்பத்தை உணர்த்துறது மூலமா தன்னை பத்தின அஜானத்தை நிவிற்த்தி பண்ணுது அஜ்யானத்தை நிவர்த்தி பண்ணும் போது என்ன ஆகுது தரத்தி சோக்கம் ஆத்மவி ஆத்மாவை அறிந்தவன் சோக்கத்தை கடந்து செல்கின்றான் தன்னை அறிந்தவன் சோக்கத்தை கடந்து செல்கிறான் சாந்தோக்கு சொல்லுது அப்ப தன்னை அறிஞ்சோம் தன்னை பத்தினா அஜானம் நிவர்த்தியாச்சு அப்படின்னா என்ன பத்தின தப்பு தப்பா சோக்கத்தெல்லாம் உண்டாச்சு சோக்கம் எது ஐயோ இந்த தேகத்தை பத்தி என்ன கொஞ்சம் இலச்ச மாதிரி இருக்குங்களாஜி வந்தோடனே நம்ம என்ன பண்றோம் மெதுவா ஒரு பிட்ட போடுவோம் யார போய் பார்த்தாலும் கொஞ்சம் இலைச்சிட்டீங்களே வெயிட் லாஸ் ஆயிருக்கோ உடனே பாடி மைண்ட் ஆமா முகம் எல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கு முகம் டல்லா இருக்கா அப்படி அனுப்பிட்டு உடனே செல்போனை எடுத்து மிரர் போட்டு டல்லா இருக்கா நல்லா தானே இருக்கு இன்னும் கொஞ்சம் டல்லா இருக்கு இன்னொருத்தர் ஒரு அபிப்பிராயம் பத்தி சொல்லிட்டாங்க முடியலாம் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆயிரு முடி ஹேர் ஃபால் ஆயிடுச்சா முடி முடி கொட்டச்சா சாமிாடிய நரைச்சு ஐயோ தாடியில நரைச்சு போச்சா ஒரு டை அடிச்சா நல்லா இருக்குமா அப்ப எதா இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை நம்ம விசாரிக்கும் என்ன பண்றோம் நம்ம ஒரு பக்கம் வந்து தேகம் இல்ல தேகம் இல்லைன்னு நினைச்சா இன்னொருத்தர் ஆப்போசிட்ல இருக்கிற மொத்த லோகமும் நீ தேகம் நீ தேகம் நீ தேகம் நம்மள மெமரி கொடுத்துக்கிட்டே இருக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு நீ தேகம் நீ தேகம் அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு எல்லா தர்மங்களும் வந்துருது எல்லா சோக்கமும் வந்துருது ஒண்ணும் என் தேகத்தை வச்சு வந்திருக்கு இப்ப தெருவில் போனேன் அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவங்க ஒய்பிட்ட போயிட்டு நான் வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னேன் உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றது அவங்கள்ட்ட அந்த மாட்டியே போய் நான் தான் கேட்டேன் என்ன கேட்டேன்னா உங்களுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் ஆறுதல் சொல்ல முடியுமா ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டார் எப்படி ஆறுதல் சொல்லுவீங்க இருபத்தஞ்சு வருஷமா வந்து ஒன்னா இருந்தவங்க நான் ஒரு நாலு வார்த்தை சொன்னா அது ஆயிடுமா யோசிச்சு பாருங்க அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தன்னோட தேகம் இருக்கு ஆனா இன்னொருத்தரோட தேகம் என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு அப்ப தேகம்னாவே என்னோட ஒய்ஃப் வந்து தேகம் நினைச்சிட்டோம் என்னோட புத்திரர்கள் வந்து தேகம் நம்ம நினைக்கிறோம் என்னையும் தேகம் நினைக்கிறேன் மத்தவங்களையும் தேகம் நினைக்கிறேன் அப்ப என்ன அர்த்தம்னா தேக தேக திருஷ்டி இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும் மரணம் சம்பவிக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்கும் உடம்பு சரியில்லை அது இல்ல இது இல்ல அப்ப சோக்கம் வந்து பாத்தீங்கன்னா போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகவே போகாது போகவே போகாது அப்ப தேக அபிமானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அஜானம் அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றது மூலமா இருக்கிறது ஒரே ஆத்மா ஸ்கிரீன் மாதிரி இருக்கு ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு அந்த ஸ்கிரீனுக்கு உள்ளார அநேக ஜீவராசிகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு சிவராசிகள் வருது போகுது அது மாதிரி நிறைய தேகங்கள் வருது போகுது இந்த ஆத்ம தத்துவம் நித்தியமா இருக்கிறது இந்த நான் நானா நான் இருக்க அப்ப நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா இந்த உபனிஷதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுல பிரதிஷ்டா பண்ண வைக்குது தன்னுல தானா நிக்கிறதுக்கான விஷயத்த சாமர்த்தியத்தை கொடுக்க ஆரம்பிக்குது எல்லாத்தையும் நீக்கிட்டு சம்சார சோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சோக்கம் மோகம் சோக்கம் உண்டாகுது அதே மாதிரி மோகம் மயக்கம் இந்த தேகத்தை பிடிச்சு வைக்கணும் இருக்கும் என்ன விவகாரம் போயிட்டு இருக்கா வெறும் தப்பு தப்பா நினைச்சு நினைச்சுக்கோ இருக்கிறத இருக்கிற மாதிரி தெரியாததுனால எல்லா சுக சோக்க மோகங்களும் போயிட்டு இருக்கு இந்த சம்சாரம் இதுதான் சம்சார தர்மம் சோக்க மோகம்தான் சம்சார தர்மம் இந்த சம்சார தர்மத்தை என்ன பண்ணுதுன்னா வெட்டி நாசம் பண்ணக்கூடியதா விச்சித்தி சாதனம் நாசம் பண்ணக்கூடிய சாதனம் எது ஆத்ம ஏக்கத்வாதி விஜயானம் ஆத்மா எப்படிப்பட்டது அநேக்கம் இல்ல ஒவ்வொரு தேகத்திலையும் அது இல்லை அது தே எல்லா தேகங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது ஸ்கிரீன் மாதிரி ஒன்னா இருக்கிறது அதுக்கு மேல இந்த தேகம் வரும் போகும் நான் நித்தியமானவன் நான் ஏக்கமானவன் எனக்கு மரணம் இல்லை எனக்கு வந்து எந்த விகாரமும் இல்லை எது நடந்தாலும் அது தேகத்துல நடக்குது தேகம் எல்லாமே வெறும் இல்யூஷன் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய காட்சிகள் மாறி வந்து போறது நான் சதா இருந்துகிட்டு இருக்கேன் மரணம் இல்லாதவன் எந்த குறைகளும் இல்லாதவன் நிறைய கில்ட்டி நிறைய கில்ட்டி தன்னை பத்தி எல்லாத்துக்கும் டிப்ரெஷன் தன்னை பத்தி தன்னை பத்தி இன்னொருத்தவங்களை பத்தி திரும்ப திரும்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதை இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகேட்டிவ் ஒன்னும் இல்லப்பா நீ சுத்த ஆத்மாவா இருக்க நீ ஆனந்த சுரூப்பி அப்படின்னு என்ன பண்ணுது இது எல்லாம் சொல்லி ஏக்கத்வாதி விஜயானம் ஒரு அனுபவத்தை ஆத்ம அனுபவத்தை உண்டு பண்றதா உட்பாதி பண்ணுது இதுவரைக்கும் எனக்கு தேகானுபவந்துச்சு இந்த வேதாந்தம் என்ன பண்ண போகுதுன்னா ஆத்மா அனுபவத்தை ஏக்கத்துவ அனுபவத்தை அகண்ட அனுபூத்திய வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றதா இந்த வேதாந்த சாஸ்திரம் இருக்கு இந்த உபனிஷதங்கள் இருக்கு இது ஏ ஏவம் உத்த அதிகாரி அப்போ இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஒரு நாலு விஷயங்கள் சொல்றோம் இந்த உபனிஷத்துக்கு வந்து அனுபந்த சதுஷ்டயம் சொல்லுவோம் எந்த டெக்ஸ்ட் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எதுக்கு என்ன பிரயோஜனம் இதெல்லாம் சொல்லணும் அப்போ இங்க சொல்லுது என்னன்னு கேட்டால் சொல்றாரு யாருக்கு இந்த உபனிஷத் படிக்கிறதுல ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா நிச்சயம் பண்ணிக்கிங்க யாருக்கு இந்த சம்சார சோகம் போகணும்னு ஆசை இருக்கும் liberation ஆகணும் அப்படின்னு விடுதலை ஆகணும் இந்த சம்சாரத்துல சுவாமி எனக்கு ரீபர்து வரக்கூடாது பள்ளி பூச்சியா பர நாயா பன்னியா தேவனா மனுஷனா பிறந்துகிட்டே இருக்கக்கூடாது எண்பத்தி நாலு லட்சம் யோனியிலையும் சுற்றிக்கிட்டே இருக்க கூடாது சுவாமி எண்டு காடு போடணும் தப்பிச்சு போனா போதும் அப்படின்னு யாருக்கு விருப்பம் இருக்கோ யாருக்கு இந்த சம்சாரத்தை நாசம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவர்களுக்கு தான் அதிகாரின்னு பேர் அதிகாரினா யோக்கியத்தை உடையவர்கள் குவாலிஃபையரா இருக்காரு அதிகாரி அதுக்கப்புறம் அபிதேயம் என்னது இந்த உபனிஷத்து எதை பத்தி பேச போகுது அப்படின்னா ஆத்மாவோட ஏக்கத்தன்மையை பத்தி பேச போகுது ஆத்மா சுத்தமானது நித்தியமானதுன்றத பத்தி பேச போகுது ஜீவன் ஒரு ஆளு ஈஸ்வரன் வேற ஆளு அப்படின்னா இல்லப்பா ஜீவ பிரம்ம ஐக்கியம் வாஸ்தவத்துல நீ அந்த பிரம்ம தத்துவமா இருக்க சச்சிதானந்த சுரூபமா இருக்க அப்படின்னு சொல்லப்போகுது அப்ப அபிதேயம்ன்றதுக்கு அர்த்தம் விஷயம்னு அர்த்தம் சப்ஜெக்ட் முதல்ல அதிகாரினா யாரு குவாலிஃபை யார் ரெண்டாவது வந்து அபிதேயம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா விஷயம் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஜீவபிரம்ம ஐக்கியம் ஜீவபிரம்ம ஐக்கியம்னா ஆத்மாவோட சுத்த தன்மையை பத்தி பேச போறது அதுக்கப்புறம் சம்பந்தம் சம்பந்தம் என்ன அப்படின்னு நிறைய டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் படிக்கிற எனக்கும் டெக்ஸ்டுக்கும் இந்த இந்த டெக்ஸ்ட்ல சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் பிரதிபாதக பிரதிபாதியம் அப்படின்னு சொல்லுவோம் பிரதிபாதகம் அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் ஐக்கியம் எஸ்டாபிஷ் பண்றதுக்கு என்ன பேரு பிரதிபாதகம் பிரதிபாதியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரந்தம் வந்து பிரதிபாதகம் எந்த விஷயத்தை அது எஸ்டாபிளி பண்ணுதோ அதுக்கு பேரு பிரதிபாதியம் பிரதிபாதியம் எது அப்படின்னா ஜீவ பிரம்ம ஐக்கியம் பிரதிபாத்தியம் இந்த ஈஷாவாசிய உபனிஷத் பிரதிபாதகம் இதுக்கு பேர் சம்பந்தம்னு பேர் அதுக்கப்புறம் பிரயோஜனம் இதனால உண்டாக கூடிய பிரயோஜனம் என்ன சாமி நம்ம உபனிஷத்து சிரவணம் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மானுபூதி அப்படின்னு இது சொல்லுது பிரயோஜனானு மந்த்ரான் இது எல்லாத்தையும் இந்த நாலு விஷயத்துக்கு பேரு அனுபந்த சதுஷ்டயம் என்ன இருக்கணும் அதிகாரி அதுக்கப்புறம் அபிதேயம்னா விஷயம் அதுக்கப்புறம் மூணாவது சம்பந்தம் நாலாவது வந்து பிரயோஜனம் உள்ளடக்கியதா நான் என்ன பண்ண போறேன் வியாக்கியானம் பண்ண போறேன் அப்படின்னு சங்கரர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரதிஜா பண்றார் அப்போ ஆச்சாரியார் பண்ண போறது என்ன பண்ண போறார் நம்மளுடைய இந்த மந்திரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ண போறார் இந்த மந்திரங்கள் எதுக்காக பயன்படுது அப்படின்னா நம்மளோட அஜானத்தை நிவிற்த்தி பண்ணி நம்மளை வந்து மோக்ஷ பூமியில் லேண்ட் பண்ண வைக்கிறது அதுக்காக இந்த மந்திரங்கள் இருக்கு இந்த மந்திரங்கள் தன்னை பத்தின நாலேஜ் கொடுக்க போகுது இந்த மந்திரங்கள் கர்மத்துக்கு விரோதமானது கருமத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மோக்ஷத்துக்காக மட்டுமே பிரயோகப்படுத்தணும் இதை வச்சுக்கிட்டு வேற எந்த கிரெடிட்டும் எடுக்கக்கூடாது எதுவும் கிரெடிட் தேவையில்லை இது வந்து நம்மளோட அஜ்யானத்தை நாசம் பண்ணக்கூடியதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த உபனிஷத்துக்குள்ளார பிரவேசம் பண்ண போறோம் நாளையிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம் உள்ளார என்ட்ராக போறோம் முடிச்சா நாளைக்கு ஒரு ஐடியா இன்னும் கூட நான் சொல்றதுக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு ஹரிஓம் ஓம் பூர் நமதப்பூர் நமிதம் பூர் நார் நமுதச்சதே பூர் நசிய பூர் நமாதாய்பூர் நமேவா வசிஷதே ओम शा शाति शाति हरि ओं गुरुभ्यो नम हरि ओम